السلام علیکم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على ملا نبي بعده اما بعد فأوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الاسلام ميم ذلك الكتاب العريب فى هدى للمتقين صدق الله العظيم عمر بن الخطاب رضي الله عنه قال على رسول الله صلى الله عليه وسلم الله في باب பெருமற்பிற்கொழியன் பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்கல்ல சுபகான ஆளா எங்களை முஸ்லீம்களாக படைத்திருக்கிறாங்க நானும் முஸ்லீம் சொல்லி கொடுப்போம் எங்களுக்கு லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் களிமாக சொல்லியிருக்கிறோம் இந்த களிம இல்லாமல் எவ்வளோ அமல் செஞ்சாலும் எவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சாலும் எந்த பிரயோசனமும் இல்லை இந்த களிமா இதுக்கு பின்னால் செய்யக்கூடிய அமல்களுக்கு தான் அம்லா இடத்துல பொறுமதி இருக்குது அப்படிப்பட்ட உயர்ந்த களிமாவுடைய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தந்தீர்கள் இன்னைக்கு பாருவோ உலகம் ஆரம்பம் முதல் இன்று வரையில் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ மார்க்கங்கள் உலகத்தில் தோன்றி சிலது சில காலங்கள் வரையில சில நூற்றாண்டுகள் வரையில அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சில மார்க்கங்களுடைய அட்ரெஸ்ஸே இல்லை எங்களுக்கு பார்க்கறது கேள்வி யகூதிகள் வந்து ஆரம்பத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க உலகத்தில் கடைசாக வந்தவங்க நாங்கள் தான் எங்களுக்கு பின்னால் யாருமே நபியாக வாரதில்லை எங்களோட சமுதாயம்தான் கடைசி நபி எங்களைத்தான் நீங்கள் எல்லாரும் பின்பற்றுவணும் அப்படின்ற ஒரு கன்செப்டை தான் யகூதிகள் கொடுத்துரு அதனால தான் அவங்களோட அந்த வைராக்கியம் அதுக்கு பின்னால் ஈசாலை சலாத்து வசலாம் அவங்க வந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயார் இருக்கலை சூலாஹ் சலல்லாஹ் அலை வசலம் அவங்க பின்னாலே அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க அதுரத் முசா அதுரத் தாவூத் அலை இஸ்மஸ் சலாஹ் இவங்க வந்து அவங்களுக்கு மக்களுக்கு மத்திய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போனாங்க ஆனால் அவங்களுக்கு பின்னால் வந்த தோம் யகூதிகள் அடு மோசமான நிலைமைக்கு மாற்றப்பட்டாங்க தடைகளில் செஞ்ச அநியாயங்கள்னால் அல்ல அப்படியான விஷயங்களை கொடுத்துட்டாங்க குரானை பரட்டி பார்த்தா பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆயத்துக்கு லீக்குது இந்த யகூதியனுடைய மோசமான தன்மைங்க மற்றவங்களை வெறுத்து நடப்பாங்க தான் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி கருதி கொள்வாங்க இப்படி யாரையுமே மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் வைக்கணும் எங்களை போலே எல்லாருமே இப்படின்ற மோசமான நிறைய கருத்துக்களை உள்வாங்கினவங்க தான் இன்றைய ஹூஜிகள் இல்லை குரானில் எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகிறோம் இதுக்கு பின்னால் அதிரீசா அலிஸ்வலாத்மஸ்தலாம் அவங்க வந்தோன்னே கிதாபல்ல பார்க்கல உங்களுக்கு இவங்க போயிட்டு சொன்னாங்க நீங்கள் எங்களை பின்பற்றுங்க உங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு மார்க்கத்தை நீங்கள் உருவாகி கொண்டு இருக்கவான்னு வந்ததெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் தவறான விஷயங்கள் எங்களோட தௌராத்தில் இருக்கக்கூடிய எங்கள்ட ஜபூரில் இருக்கக்கூடியது இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணினாங்க இங்க பாக்கையில ஈசாலை சலாத்து வசலாம் அவங்களோட காலத்துல அவங்க அவங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருந்தாங்க ஒரு எழுவது பேரை நல்ல முறையில அந்த இஞ்சியிலுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனா அவங்கள எல்லாரையுமே அடித்து துன்புறுத்தி பெரிய மோசமான ஒரு நிலைமையை கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க கருத்துக்களை மாற்றி மாற்றி அவங்க இதுக்குள்ளால புகழ் புகுந்து நான் ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கை விண்ணால சொல்றதுக்கு இருக்கிறது அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்கிகள் இந்த நசாராக்களுக்கு பின்னால் இருக்கிற சமுதாயம் குழம்பு பேச்சு எது சரி எது பிள்ளை என்று சொல்லி எடுத்துக்கொள்றதுக்கே இல்ல இலையாத்து வலாம் அவங்களும் இல்ல அல்லாஹு உயர்த்தினா அதுக்கு முன்னாலே இருந்து பிரச்சனை போட்டுட்டு அந்த கட்டம் ஒன்று வந்துட்டு நீங்க எங்களை பின்பற்றலைன்னா நாங்கள் உடம்பாட்டோம் அவளை கொள்வோம் விரடிட்டு போனாங்க தப்சீர்ல வருது அல்லாஹால அவங்கள வந்து மேல உயர்த்தி அதே கூட்டத்தில் வந்து ஒரு மனிதனு அந்த ஈசா அலையாத் வலாம் அவங்கள போல தோற்றத்தை கொடுக்கு உடனே மாத்திட்டாங்க இவன் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க இவன் சொல்றான் நான் உங்களோட ஆள்னு சொல்லி ஈசா அலையாத் மேல உயர்கிட்டாங்க இவங்க உங்களோட ஆள் நான் உங்கடாளுன்னு சொன்னதெல்லாம் சரி வரது இல்லை அடிச்சு அதுக்கு பின்னா தான் சிலுவையில நினைவான சகோதரர் அதுக்கு பின்னால பெரிய அநியாயங்கள் செஞ்சு மாற்றங்களை உருவாக்கணும் இங்கில இருக்கக்கூடிய புதிய வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பழைய வேதம் டெஸ்டமன் இது ரெண்டும் சேர்ந்துதான் பைபிள் இப்ப இருக்கிற கிறிஸ்டியன் ரோமன் கத்தோலிக் இங்கே சேர்ச்சில் நீங்க பார்த்தா இவங்களை எல்லாம் இந்த ரோமன் கத்தோலிக் இந்த பைபிள் புதிய நிலைமை உருவாக்கிட்டு போயிட்டாங்க நேரத்தில் நூத்துக்கு நூறு நபீனு தெரியும் குரான் நல்லா சொல்றான் ஒவ்வொரு வாப்பாம் பார்த்து சொல்லி கிளியரா தெரியும் இதே மாதிரி பார்த்து இது நபிதான் இது இறுதி நபிதான்றத நூற்றுக்கு நூறு கிளியரா விளங்கி வச்சிருந்தாங்க நல்லா கொரோனா சொல்றான் இதத்தான் ஆத்த பிள்ளு சொல்லி ஒரு மனிதர் அவங்களோட தம்பியோட வந்து உள்ளுங்க போறாங்க நபிய சந்திக்கிறதுக்கு சைத்து சில கேள்விகளை கேட்குறாங்க சொல்லல்லா வாலையோ சொல்லு அவங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலை சொல்றாங்க சொல்லல்லா வலையோ ரெண்டு பேரும் வெளியே வாராங்க வெளியில வந்து தம்பி கேட்குறாரு நான்கிட்ட நானா உங்களோட ஒப்பீனியன் என்ன இவரை பற்றி நானும் சொல்றாரு நூத்துக்கு நூறு இது அம்மத் தான் நபி இவரு எந்த சந்தேகமும் இல்லை இப்போ என்னது செய்யணும் நூத்துக்கு நூறு நாங்கள் இவ்வளவு பின்பற்றுறோமே அப்படின்னு சொன்னதுக்கு மாற்றமாக நானாம் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து சப்பிரதம் செஞ்சாங்க நாங்கள் மௌத்தாகும் வரையில் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் நாங்கள் இவருக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே இருப்போம் ஏன்டா அல்லா குரானில் அப்படி தான் சொல்கிற யகூதிகளை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக ஆக மாட்டாங்க அவங்களோட ஒரு பிடிவாத போக்கு ஏண்டா அவங்க நினைச்சது யகூதான்ற பரம்பரையில் இருந்து தான் மம்மது வரோனுமண்டு ஆனால் அல்லாஹ் அனுப்பினது குரேஷியலுடைய பரம்பரையில் இருந்து அது அல்லாஹுடைய முடிவு இப்ப இது ஒரு மானக்கேடான ஒரு செயல் மாதிரி மானக்கேடான ஒரு விஷயம் மாதிரி ஆகிருச்சு இப்ப சல்லாஹ் வலி வசல்லம் அவங்க வந்ததுக்கு பின்னால கண்ணியமான சகோதரர் இவங்க நூற்றுக்கு நூறு இப்ப ஏகத்துவத்தின் பக்கம் தவ கொடுக்குறாங்க படைச்ச ரப்பின் பக்கம் இவங்களோட அந்த விரோதம் நீக்குதே அது அங்க உடல்ல அந்த விரோதம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணினது அப்படியே வர ஆரம்பிச்சு சல்லல்லாஹ் வலி வசல்லம் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னால விரோதம் கூடிட்டு போயிட்டு எந்த நிலைமையை தெரியுமா கொண்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுற மாதிரி என்னடா இவங்க லீகிளாஸ் கிரிமினல் நான் பின்னாடி சொல்றேன் சில விஷயங்கள் அவ்வளவு பட்டு மோசமானவங்க இருபத்தி நாலு ஐடியா பண்ணி ஐடியா பண்ணி மற்ற மக்களை இன்ட்ரோல் இப்ப என்ன செய்யறது வேற ஒன்று வழியில் இறச்சிக்கு நஞ்ச கொடுத்து நஞ்ச ஊட்டி அதை சாப்பிட கொடுக்கும் எடுக்கிற ஒரு சகாவி சாப்பிட்டாரும் சல்லல்லா வலைவசலம் எடுத்து வாயில் போட்டதுக்கு முன்னால் இறஞ்சிது உண்டே சொல்லிச்சு வாயிலை வச்சாங்க இப்போ விலங்கைக்கு இது நஞ்சூட்டை பட்டி இருக்குதுன்னு சொல்லி எடுத்தாங்க வெளியில் அதனுடைய பிரதி வலிப்பு சல்லல்லா வலைவாசல்லம் அவங்க சொன்னாங்க ஐஸ்வர் அலையெல்லாம் அவனும் ஹதீஸில் சொல்லி காட்டிருக்கிறாங்க சல்லல்லா வலைவசல்லம் அவங்களுக்கு வாழ்நாளில் எந்த நோயும் மீக்கலை ஒன்று இருந்துச்சு அடுத்தது காய்ச்சல் உடம்பு சூடாங்க இதை தவிர வேறு எந்த நோயும் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு இந்த டைமில் இருக்கிறது மாதிரி இஷ்டம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னா சுகர் பேஷண்ட் இல்லாட்டி பிபின்றதும் என்னென்னோ நோய் எல்லாம் இந்த காலத்தில் சல்லா அலையவா சொல்லம் அவங்களுக்கு காய்ச்சலும் தலவலையும் மட்டும்தான் நெறிஞ்சு ஆயிஷா சொல்றாங்க என்றாலும் சல்லா அலையோட மௌத்துடைய நேரம் வரையில அவங்களோட விழா எல்பு வலிச்சு கொண்டே இருந்தது அந்த நஞ்சினுடைய பிரதிபலிப்பின் காரணமாக அவ்வளவு தூரத்துக்கு அதை டேஞ்சரான முறையில செஞ்சு கொடுத்தாங்க அங்கிருந்தும் பாதுகாக்கப்பட்டாங்க தல்லாளுத்தனோட வாழ்நாளிலேயே அல்லாஹூ தாலா அவங்கள முழுக்க பாதுகாத்தான் இவங்களோட முயற்சி எல்லாம் தோல்வியாகிடுச்சு கண்ணியமான சோதரே அன்பானவர்களே அதுக்கு பின்னால அல்லாஹ் பாருங்க ந வீட் பார்த்துக்கு பின்னால சஹாபாக்களை உருவாக்க இருந்தான் அந்த சஹாபாக்களும் உள்ளத்துல ஈமான் உள்ளவங்களாக அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு தக்குவா இருந்துச்சு வேற எதுவுமே அவங்களை தாக்குறது கிட்ட வாரத்துக்கு இயலாத ஒரு நிலைமை தான் இருந்துச்சு அவங்களையும் பத்தி கேவலமான முறையில் நாடகம் நடிச்சாங்க நாங்க இன்னைக்கு தானே பாக்குறது வீடியோ அலேர்ல வீடியோன்னு சொல்லி அல்லது கார்டூன் சொல்லி நூத்தி எண்பத்தி முதல் முதல்ல நாடகம் நடிச்சாங்கி வச்சிருக்கிற எங்க சிந்தனை எல்லாமே பொருள் சொத்து செல்வம் படிப்பு ஆட்சி அதிகாரம் அந்த மாட்டோம் இதுக்கு எங்களை கலத்தினது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்ல அதிலிருந்து கலட்டி எதை தெரியுமா போட்டது நீ நல்லா இருக்கணும் தான் நல்லா படி நீ நல்லா இருக்கணும் தான் நல்லா சம்பாதி நீ நல்லா இருக்கணுமா நீ உனக்குள்ள எல்லா விஷயங்களையும் நீ செஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹுல எதுக்கு நேர் மாற்றமான முறையில சொல்றான் அனைத்தும் அல்லாஹுடைய கையில தான் இருக்குது படக்க ரபு அல்லா அவன் தான் பரிபாலிக்க கூடியவன் அவனுடைய கையில தான் எல்லாமே இருக்குது இதுதான் நாங்க ஒவ்வொருத்தரும் நம்ப வேண்டியதும் முழு உலக மக்கள் நம்ப வேண்டியது படிச்ச ரப்படைய அந்த வல்லம புதரத்து அவனின் மூலமாக எல்லாமே நடக்குது இன்னைக்கு என்ன தெரியுமா நீளமான ஒரு விஷயம் சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டேன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி யாராவது ஏதாவது சொன்னேன் பயம் பயிற்சி கத்துறாரு வாரத்தேன் ஒரு மனிதனுக்கு அவன் சொல்றான் எனக்கு நல்ல சக்தி இருக்குது எனக்கு நல்ல பலம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கொண்டிருக்கிறாரு திடீர்னு சொக்கொண்டு வந்தோடனே கை வசத்துறாரு கால் வசுறா சத்தம் வந்தோடனே துடிச்சு நிக்கிறாரு பூ ஸ்பாஞ்சு அலி புழுந்தா இங்க பத்து பேர் அங்க திபடி விசிறுவாங்க இதனுடைய அர்த்தம் என்ன இதை உண்டாக்குறது யாரு மனிதனுக்கு சக்தி இருந்தா அந்த கண்ட்ரோல் அங்க புழுந்தோன்னு கணக்கு இல்லாம ஒண்ணு செய்யறதுக்கு எல்லாம் இருக்கணும் கண்ணியமானவர்கள எழு நிலைமை அல்லாவுடைய அல்லாவுடைய விருப்பப்படிதான் நடக்கிற ஒரு ஆதாரம் அது கடித்தது அல்ல எங்களுக்கு தார எஸ்தியான ஒரு விஷயம் நாங்க உட்கார்ந்து வெளியிலிருந்து யார சரி கால் பண்ணி சொல்றாங்க வாங்க எங்க போம் சுத்த போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல உள்ளத்துக்கு வருது வெளியிலிருந்து போமா அல்லா வந்து சக்தியை குடுக்கிறான்னு எல்மி போறதுக்கும் உட்கார்றதுக்கும் இவரை எல்மி போறதின் பக்கம் மனசு வந்த எல்மி பைத்துவாரு உட்காரத்தின் பக்கம் மனசு வந்து அப்படியே உட்கார்ந்துடுவாரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு கண்ணியமான ஒரு வேலை நூத்துக்கு நூறு அல்லாவுடைய அந்த கட்டளை பிரகாரம் தான் எல்லாமே நடக்குது அல்லாஹ் குரான் சொல்றான் கண்ணியத்தை கொடுக்கூடியவன் அல்லாஹ் இழிவாக்க கூடியவன் அல்லாஹ் உயர்வு தரக்கூடியவன் அல்லாஹ் கேவலத்தை அதாவது ஒன்றுமே இல்லாத நிலைமை ஆகக்கூடியவன் அல்லாஹ் அல்லாவுடைய கையில தான் எல்லாமே இருக்குது மாற்று இரவாக மாத்துறது உயிர் உள்ள ஒன்றில் இருந்து உயிர் இல்லாத ஒன்றை உருவாக்குறது ஒன்றில் இருந்து உயிர் உள்ள ஒன்றை உருவாக்குறது அனைத்தும் செய்யக்கூடியவன் அல்ல அப்படின்ற அந்த விடயத்தான் சொல்லித்தாரை வேறொத்த ஒன்றும் இல்ல உமாம் வாப்பாமில் என்டைய மாப்பிளேமில்ல பொம்புளே இல்ல புல்லலும் இல்ல பஸ்ஸும் இல்ல மேனேஜரும் இல்ல யாராலும் எதையுமே செய்யறதுக்கு இயலாது நூத்துக்கு நூறு ஒவ்வொருத்தரும் பாமரோ அரசனோ ஆண்டியோ யாராக இருந்தாலும் சரி ஆழமாக வர வேண்டிய விஷயம் இதுதான் மாட்டிப்பட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஸ்பீச் பண்றவங்களும் மாட்டி பட்டியல் சொல்றேன் இதுதான் எங்க முழு நோக்கமும் படித்த ரப்பும் அவன் தான் எங்களை பரிபாலனம் செய்யறான் அல்லாஹு என்னத்தி அல்லாவுடைய வல்லமையுடைய குதரத்தவர்களே இன்றைக்கு இத பேசுறதில் வல்லம அல்லாவுடைய குதரத் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு என்ன தெரியுமா வட்டி ஹராம் வட்டியை பத்தி பேசி பேசி பேசி பேசி பேசி பேசி முடிச்சாச்சு அதுக்கு வட்டி எடுக்கிறார் வட்டிக்கு எல்லாவுடைய தண்டனை பெருசா இருக்குது அப்ப யாரல்ல படைச்ச ரப்பி வாய்ந்தவன் அது உள்ளிருந்து இன்றைக்கு கலெட்ட பட்டிக்குது இன்னைக்கு நோம்பு பத்தி பத்தி ஹஜ்ஜ பத்தி எல்லா டொபிகளும் பேசப்படுற படைத்த ரப்ப யாரு தெரியாது அதனால இவர் ஈஸியா வலித்துல போறாரு எல்லாவுடைய நம்பிக்கை சிந்தனை இல்லாததுனால ரோட்ல போட்டு வராமான பாரு அதெல்லாம் சிப்பலா போய்ட்டிருச்சு ஏன்னா படைச்ச ரப்ப யாருன்னு சொல்லி விளங்காது அதே மாதிரிதான் நாங்க இன்றைக்கு நூற்றுக்கு நூறு ரப்ப சரியா விளங்கினா நாங்க வேற எங்கேயுமே எங்க வலிய நாங்க தவறி போக வேண்டிய தேவையில்லை இதனாலதான் பாருங்க ரசூ வலை வசல்ல மாவங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மனித வாழ்க்கையில நாங்க எங்கட வாயால எங்கட சிந்தனையால எங்கட எல்லா அந்த உணர்வுகளாலையும் யார பேசணும் அல்லா பேசணும்ன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி தம்பிக்கிறான் காலையில எதிரும் என்ன சொல்ற அலம்லா இல்லதி என்ன சொல்லி எழுப்புறோம் அல்லாண்டு சொல்லி எழும்புகிறோம் வெளிவாசல் தேவகி போகத்திலே அங்க என்ன சொல்றோம் அல்லாஹ் போறோம் வெளியில வரத்திலே தேடுறேன் சாப்பாட்டு முடிச்சதுக்கு பின்னால அல் ஹந்தில்லா அல்லாஹே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி எழுப்புறோம் வீட்டை விட்டு வெளியில வரத்திலே என்ன சொல்றோம் அல்ஹமுது ஓதிக்கொண்டு வெளியில பசாருக்கு அல்லாவுடைய அந்த வார்த்தைகள் தான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா தும்மல் போச்சா அல்ஹம் இல்லா எஹ் இல்லாஹி ராஜோன் ஏதாவது ஒரு பிரச்சனைடா ஏதாவது கஷ்டம்டா அதுக்கு பின்னால நல்ல ஒரு விஷயத்தை வாங்குகிறார்பர் மாஷா அல்லாஹ் இப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாற அதே வார்த்தைகளை தான் நாங்க பசார்ல முப்போ வைக்கிறது அதுக்கு பின்னால பாருங்க நாங்க இங்க வாரம் வீட்டுக்கு திரும்பி வாரோம் அங்க வந்ததுக்கு பின்னாலே ஊட்டுக்குள்ள போகத்திலையும் அசலாரம் அழைக்கும் சொல்லிக்குள்ள போறோம் வீட்டுக்குள்ளாஹி வரந்துட்டான் அன்பானவர்கள் வீட்டுக்குள்ள போகத்திலே சொல்லிட்டு போகணும் ஆனா இன்னைக்குள்ள போகறதுல சலாத்தோட போறல போன பேசிக்கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ள போற சைதானுக்கு ரொம்ப ஈஸியா பே தெரிஞ்சு போறது அப்புறம் அங்கிருந்து மறுவா வெளியில வரத்துல அப்படி தான் வரது இப்படி ஊட்டுக்குள்ள போகத்துல எங்களோட ஸ்தலாம் இல்ல அந்த மாதிரி நிலைமை அதுக்கு பின்னால ஊட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் அல்லா தான் அதுக்கு படுக்க போறாரு படுக்க போனே அல்லாத்துறேன் சின்ன தூக்கம் தூங்க போறேன் காலையில எலும்பின் அதிலிருந்து இரவாகும் வரையில ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க நான் இந்த காலையில எலும்பினேன் இதுவரையில இப்படி அல்லாஹ் அல்லாஹார்த்த பாவச்சுக்கிறேன் எ இந்த முழுக்க பறிச்சு எடுத்துட்ட நான் சொல்ல வார என்னடா எங்க இருந்து பறிச்சு எடுத்துட்டு எங்களுக்கு என்ன தெரியுமா தந்திக்கிற ஹாய் இன்னைக்கு நாங்க பாதிக்கிற வார்த்தைன்றது பெஸ்ட் செட் பண்ணத்திலே பாருங்க மாணவர்கள் அங்கே ஹாய் ஹலோ தலாத்துக்கு பெருமைக்கும் சொல்லுங்களுக்கு மகரமானவங்க அவங்களுக்குள்ளது அப்படின்ற அலாம் அழைக்கும் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி சமாதான அமைதியான வாழ்க்கையை உருவாக்கி தருவானாக மேலும் அல்லா உங்களுக்கு ரக்னத்தும் பரக்கத்தும் செய்வான வீட்டிலிருந்து வெளியில வரத்திலே இவர் அஸ்லாமலை அஸ்லாமலை சொல்லிட்டு போகத்திலே இவருக்கு பதில் சொல்றது கட்டாயம் பருள் மூணு விஷயங்கள் பரலு சுண்ணத்தை விட அல்லாஹ் மூணு இடங்கள்ல பரலை விட சுண்ணத்துக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கிறான் என்னண்டா சலாம் சொல்றது பரல் இல்லை அதே மாதிரி பதில் சொல்றது பருது கண்ணியவான சோழ அன்பானவர்களே ஏண்டா அல்லா அப்படித்தான் துவாக்கிறேன் இவரு காலையில வீட்டு வெளியாகத்திலே அஸ்லாம் சொன்னா அவர் இவர் போறாரு தான் எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டே போறாரு சலாம் சொல்லிட்டே போறாரு ஒரு நாளைக்கு நீங்க எனக்கு துவாசியங்களே நீங்க எனக்கு துவாசயங்களே எனக்கு துவாசங்களே அதுல தங்களோட துவால சேர்த்துவங்களே சொல்லி தெரிய இந்த மட்டும் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் திரும்பி வீட்டுக்கு வரத்துல ஒருத்தவராக எங்கள்ட்ட இருந்து இல்ல போன ஒரு விஷயம் உண்டு சரியான கஞ்சம் சரியான வெக்கம் சொல்றேன் குட் ஆப்டர் குட் நைட் குட் ஈவினிங் ஆனா சலாம் சொல்றதுக்கு சரியான ஒரு வெக்கப்படுவார் துவா அல்லா தால ஒவ்வொரு நாளும் உடனடியா கபூல் செய்யற ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்துல நீங்க சொல்லி அவர் நிம்மதியான வாழ்க்கையையும் செய்வான்டா அப்படின்னு அவர் துவா செஞ்சாத உடனே அல்லா கபூல் ஆக்கிட்டான்டா அதுக்கு விண்ணா லங்காவது எங்களுக்கு போகணுமா எங்களுக்கு ஏதாவது கஷ்ட துன்பம் நீக்குமா ஒன்றுமே இருக்கா சலல்லா வலியுறுத்தினாங்க வலியுறுத்தினாங்க ஒரு தூண் பாஸ் ஆகும் பிரிஞ்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல எல்லா இடங்கள்லயும் உங்களை தான் இன்னைக்கு இதுல ஒரு பிழை ஒன்று செய்யற என்னோட உலவாக்கலும் நான் தெளிவாக சொல்றேன் படித்த மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழை ஒன்று சொல்றேன் என்னண்டா வாரம் ஸ்டேஜுக்கு வந்து பயன் பண்ண வந்தோன்னே நினைத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எல்லாரும் புகழ்ந்துட்டு ஒரு அஞ்சின் பேருக்கு இஸ்லாத்தின் காணிக்கை என்னுடைய சலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல இது எங்கேயுமே கிடையாது நீங்க வந்து உங்களோட பேச்ச ஆரம்பிங்க கொண்டு வந்தீங்க கண்ணியமான சோர்ல அன்பான வரையத்த படிக்கணும் நீங்க உதாரணத்தை வச்சு என்ன கருத்து வருமோ தெரியாது வேற ஏதாவது கருத்து இருந்தால் அல்ல பாதுகாக்கணும் அது தபுலா இருக்கு இன்னைக்கு அப்படிதான் நடக்குது போல நிறைய இடங்கள்ல என்ன சலாமின்றி கொண்டில் இதுல ஒரு இன்னொரு பிரச்சனைன்னு பாருங்க சும்மா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை தீயா பேசினா அல்லது இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று மாற்றி சொன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நீ அப்படி அப்படி இல்லாது த தி இல்லாது த அப்படி நீங்க மொழி ரத்திலு சொல்லி எத்தனை கதையை பேசுவாங்க சிங்களத்தில் ஒரு வார்த்தையை உண்டை கொஞ்சம் மாத்தி விட்டா கூட தையை பேசுவாங்களை பூர்த்தியாக சொல்றேன் முப்பது நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முப்பது நன்மை இன்றைக்கு எங்களுக்கு நன்மையினுடைய வலியூ விளங்குறது இல்ல அதனாலதான் இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை செய்யறதுக்கு இயலாது ஆஹ் கண்ணியமானவர் நண்பானவர்களே இதை சலாத்தின் சொல்லி பழகுங்க சொல்ல பழகுங்க பழகுங்க எங்களுக்கு இருந்து இதை பிரித்தெடுத்த வார்த்தைகளை தந்திருக்கிற அல்லாவுடைய நம்பிக்கை உருவாக்குற வார்த்தை அல்லது அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் வசனங்கள் தான் சிலவங்கள்கிட்ட பாதிக்கிற சிட்டுன்னு பாதிக்கிறது மலத்துக்கு அப்படின்றது மலத்துக்கு ஆனா இன்றைக்கு பள்ளுக்குள்ள வளர்ந்து மலம் என்றார் அவர் நினைக்கிறாரு ரொம்ப ஸ்மார்ட் ஆன ஒரு வார்த்தை வார்த்தைகளுக்கு என்னென்ன கருத்து கேள்வி எல்லாமே மோசமான கருத்து பாய்ன்றது கடைசிக்கு பேசி முடிஞ்ச உடனே பாய் நவூல் பாயின்னு என்ன தெரியுமா கருத்து பாய் என்று சொல்லி சொல்றது பாபான்ற கடவுள் ஒத்தனை இருக்கிற நசாராக்க பாபான்ற கடவுள் நாங்க சொல்றோம் பாபான்ற கடவுள் உங்களை பொறுப்பெடுப்பானாக பாபா என்று சொல்ற கடவுள் உங்களை பொறுப்பெடுப்பானாங்க பாருங்க ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வந்து வந்து ஹதீஸ்ல வந்திருக்குது எங்கட முஸ்லீம்கள் செலவங்க அவங்க சில வார்த்தைகளை பாவிக்கிறாங்க ஆனா உண்மையிலே அந்த வார்த்தைக்குரிய கருத்து அவங்களுக்கு தெரியாது விளைவின் காரணமாக நரகத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களாக மாறுறாங்க போறார் தெரியாத அந்த வார்த்தையை பாதிக்க கூடாது அல்லது சர்வசாதாரணா இன்றைக்கு படித்தவங்களும் பாவிக்கிறது பாதுகாப்பு பாதுகாப்புல இருங்க அப்படின்றத பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமா இதை பாவிக்கிறது நினைக்கிறாங்க படிச்ச மட்டும் எங்க தெரியாம நான் என்ன சொல்லிட்டு வரேன்டா எங்க உள்ளத்திலிருந்து அல்லாவுடைய சிந்தனையை எப்படி கலட்டிக்கிறான்னு பாருங்க அல்லாவுடைய சிந்தனையை டோட்டலியாக கரட்டி போட்டு நாங்க பாவிக்கிற வார்த்தைகள் கூட ஏகத்துவ வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அல்லாவுடைய பயத்தை உருவாக்கப்படாது முழுக்க மனிதனோட சம்பந்தப்பட்ட பொருளோட சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகத்தான் இருக்கணும் என்ற அந்த முழு நிலைமையை மாற்றி வச்சுகிறது இந்த மாத்தினத்துடைய விளைவு தான் நாங்க தான் எல்லாமே செய்யணும் எங்கட குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் நாங்க பிள்ளைங்களுக்கு வைத்த நிரப்பும் தான் இன்னைக்கு வீடியோல பெண்களை பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மாப்பிள்ள சம்பாதிச்சுட்டு வரலண்டா சாப்பாடு இல்லண்டா காசு இல்லண்டா மாசம் செல்லண்டா உங்களுக்கு இல்லையா கரண்ட் பில் யாரு கட்டுறது மாப்பி என்ன நினைச்சி வச்சுக்கிறான் அல்லது மேனேஜர் அல்லது கடையில வேலை செய்யறது அல்லது கூலி வேலை செய்யறது இது நான் என் சேப்புக்கு தள்ளி வந்தா தான் வாழ்க்கை நடத்தும் இன்னைக்கு இது வந்து நாங்க பேச தேவல்ல பேசேவல்ல உள்ளத்தில் அதிகாரம் என்ன செய்யும் வயோதிபர்டே தான் பெண்கள் உள்ளத்திலே ஒரு நிலைமை இது எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா அங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து கொண்டு வந்த ஒரு விஷயம் உண்டு தான் தெளிவான பாடத்தை கொடுத்தாங்க நூறு ஈமானுடைய கல்வி நாங்க கொடுக்கிறது மெட்டீரியல் தோல்வி அடைவோம் இல்லாமல் இவங்கள இல்லாமல் அந்த முடிவு இஸ்லாத்திட முதலாவது நூறாவது வருஷம் ரெண்டாவது நூறாவது மூணாவது நூறாவது வருஷம் ஆகி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து இந்த ஏகத்துவ கொள்ளைய கலட்டுறதுக்கு ஏலா பேசிடுச்சு நீங்க மாணவர்களே இன்னைக்கு நாலேஜ் பெரிய ஒரு பெலம் solution for economic problem. It is the best way. கல்விடைய தரம் பேசுறதுக்கு அடிக்கடி சொல்றது இந்த கல்விடைய நோக்கம் நாலேஜ் பவர் நாலு விஷயம் சொல்லிக்கிறேன் பேச விருப்பம் இல்லை பேசினா வேற வேறு விஷயங்கள் சொல்லவாகும் இன்றைக்கு ஒழுக்கம் எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நூற்றுக்கு நூறு ஒழுக்கம் இது படிச்சு வெளியாக வரணும் எங்க அரசாங்க போட்டிடியூட் மாரலிட்டி நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்களா இருக்கணும் கல்வியிலேயும் ஒரு தனியான தலை அங்கம் பேசினா நீளமாக போகும் கண்ணியமானவர்களே நெடிசிங் அதுலேயும் நோயாளிகள் எல்லாருமே நோயாளிகள் பெரிய பெரிய நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க அது சொல்றதுக்கு ஏலாது எல்லா தரப்புல உள்ள நோய் ஏனும் பெண்களுக்கு ஒரு விதமான நோய் ஆண்களுக்கு ஒரு விதமான நோய் சின்ன புலலுக்கு ஒரு நோய் வயிற்றுக்குள்ளே நோய் அங்கே மார்காணி ஹோஸ்டலுக்கு போன ப்ரோக்ராமுக்கு அங்கே போனா பிறந்த புல்லைக்கும் உமாக்கும் கேன்சர்ல சொல்லிருக்கிறது துவாசியங்கள் பாதுகாப்பும் பதினெட்டு வயசுடையனே கேன்சர் பதினெட்டு வயசுடைய கேன்சர் ஒரு சில நோய்களை பத்தி சொல்றாங்க அது ஒரு ஆச்சரியமா இருக்குது பார்த்தேன் ஒரு கமெண்ட்ரி உண்டு தலையில அப்படியே புழு முழு புழு அப்படி இதாக எப்படி இருக்குது தலையில புழு ஓடிக்கொண்டிருக்குது அவனை உட்கார வச்சு கேட்கிறாங்க இந்த நிலைமையே இப்படி ஆகுருச்சு என்று சொல்லி நான் இந்தியாவில் ஒரு பகுதியில் நினைக்கிறேன் தலையில அப்படியே புழு சுத்திது அப்படியே ஓடுது தலையில புழு நல்லா பாதுகாக்கும் கண்ணியமானவர்களே இதனுடைய அடிப்படை என்னான்னு சொல்லி சொன்னா எங்களை முழுக்க முழுக்க இவங்க இங்கிருந்து நாசமாக நான் சொல்லிட்டு வந்தேன் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஆகும் பொழுது எல்லாமே அந்த காலத்தில் இருந்து லட்சம் பாடம் சக்தி ஆறு லட்சம் யாரும் விளங்குறதுக்கு இல்ல புலமா காலத்தை வந்து ஒரு நாள் பாடத்தில் வச்சு சொல்லி காட்டினாரு இந்த உலமாக்கல் ஹிதுமத் ஹதீசுக்கு செஞ்ச ஹிதுமத்தை சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொன்னாரு நான் அபுதாவுத் ஷரீஃபை உங்களுக்கு தெரியும் சித்தாவுடைய ஆறு கிதாபை நீக்குது அதுல அபுதாவூத நூறு ஹதீச பாடமாக்க ஆரம்பிச்சு அவர் சொன்னார் இது நூறு வருஷத்துக்கு முன்னால் இல்லை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் நான் தேவ்பந்தில் ஓதிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் முப்தி சாப் சொல்வார் முஃத்தி சை சாப் தாமத் வரகா நான் அதீச பாடமாக ஆரம்பித்தேன் அந்த ஆட்களுடைய பேர்தொடர்களோட பேர்தொடர்களோட ஹதீச பாடமாக ஆரம்பிச்சு நிறைய நூறு ஹதீச நான் பாடமாக்கிட்டேன் இன்னைக்கு உலகத்துல அதாவது ஷா வலி உள்ளாஹி அலையவங்கட குஜத்துல்லாஹி பாலான்னு ஒரு கிதாபுண்டிருக்குது அது அரபியில சும்மா படிக்கிறதே கஷ்டம் உல மக்களுக்கு நல்ல தலை இருக்கணும் படிக்கிறது அதுக்கு வேணாலும் படிப்பாங்க இல்லைன்னா படிக்கிறதே கஷ்டம் அதுக்கு உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் விரிவுரை எழுதிக்கிறார் முக்தி சைஸா நாலு பாகத்தில் ரஹத்துல்ல சொல்லி இப்போ அரபியிலேயும் அதுக்கு ஷர எழுதிட்டாங்க ஹாஷியா எழுதிட்டாங்க ஹாசியத்தில் சொல்லி ஷா வலிலா ரஹமத்துல்ல அலையினோட கிதாப் அவ்வளவு திறமையான ஒஸ்தாத் அவங்க சொன்னாங்க சவைய நூறுஹதி ஸ்வாரமாக்கி முடிஞ்சு நான் சரியா நூத்தி ஒராது ஹதீஸ் பாடமாக்கத்திலே எனக்கு சல குழம்பு ஆரம்பிச்சு எது பேசுறேன் எதை நான் பார்க்கிறேன் எனக்கு விளங்குறதுக்கு ஏழா பேசிருச்சு அவ்வளவு நூறு ஹதீஸ பாடமாக்கினேன்றது லேசான விஷயம் இல்லை இன்றைக்கு எது எங்கே எங்கட பென் டிரைவ் இன்றைக்கு எதா தைரியம் வெப்சைட் அடிச்சா திறந்தா குகலை தொடர்ந்தா வேண்டியதை பார்த்துக்கொள்ள அதுக்காண்டி போடும் நல்லாட்ட தேவையில்லை அப்படிய இல்ல நல்லா இந்த யதார்த்தமான அல்லாஹாலா கொடுத்த அந்த சிந்தனையோட வளர்ந்த அந்த உட்கார வச்சு நூறு அதீத தலைமீலாக மாத்தி கொடுத்தோட நீங்க சொன்ன சரிய புகாரிலை எடுத்து பதிவு செஞ்சிருக்கலாம் இமாம் நவீர் அஹமத்துள்ள நாப்பத்தஞ்சு வயசுல மௌத் ஆகிட்டா அப்துல் பத்தாபு அவங்களோட கிட்டாப்ல எழுதுறாங்க படுத்தில்லை அவங்களோட சகோதரி சாப்பாடை தீட்டு கொண்டு இருப்பாங்க இவங்க கிதாப் எழுதுவாங்க அவங்க எழுதின கிதாபுகளை இன்றைக்கு ஒத்தர் சாப்பிடாம குடிக்காம cut- copy-paste காலையெசைட தொடர்ந்து ஒரு புக் பட் பட் பட் பேஸ்ட் அடிச்சு அந்த வெளியாகிடுவாரு என்னடா பேஸ்ட் போகுது அல்லா கொடுத்திருந்த மெமரி பவர் தொடர்பு அல்லாவோட இருந்துச்சு அல்லாஹ் யுத்தம் நடக்குது சிலுவைத்தம் இருநூறு வருஷம் பதினாலு முறை நடந்துச்சு சிலுவை யுத்தம் அல்லா முறையும் வெற்றியை கொடுத்தான் அட்டம் பம் டீக்கல் பெரிய பெரிய இன்ஸ்ட்ரூமெண்ட் டீக்கல் பெரிய பெரிய அவங்களோட அல்லாவோட இதனாலதான் பின்னால இந்த பெரிய முயற்சி என்ன தெரியுமா செஞ்சான் மக்கள் தெரிந்து அல்லாவுடைய நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க பொருளை கொடுத்து சொத்தை செல்வத்தை கொடுத்து இப்ப வாலிபரல் கொஞ்சம் யோசிச்சாங்க வெளியில வந்து என்ன யோசிக்கிறீங்க வாலிபர்கள் இந்த காலத்துல வாலிபரல் கவலைப்படுறத போல சொன்னாங்க மக்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாவுடைய சிந்தனை போய்கொண்டு இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது பெரிய பிரச்சனை பாருங்க இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்துல் காதர் ஜீலா சொல்றாங்க வாலிபர்களே உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்லவா அது என்ன தெரியுமா முந்தி இருந்த சமுதாயத்துக்கு அல்லாவுடைய தொடர்பு இருந்துச்சு இப்ப வர வர அல்லாவுடைய தொடர்பு இல்லா போறதுனால எல்லா பிரச்சனையிலும் திரும்பி வந்துட்டு இருக்குது நீங்க அல்லாவுடைய தொடர்ப உண்டாக்க கூடிய வழியை பாருங்க அப்படின்ட்டு போயிட்டுறாரு அல்லாவுடைய தொடர்பு அப்படி துண்டிக்கப்படக்கூடிய நேரத்தில் உலகம் தான் இப்ப ஹிஜரிக்கு பின்னால செய்யப்பட்ட முயற்சி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷ காலம் எட்டு வருஷ காலத்தினுடைய முயற்சி ஐம்பது வருஷ காலத்தினுடைய முயற்சி இன்னைக்கு பாருங்க இங்கிலீஷ் மீடியம் கிளாஸுக்கு தோனா நான் பதினெட்டாயிரம் ரூபாய் கோர்ஸ் கட்டிக்கிறாரு அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடுப்பீங்க அவர் சொன்னாரி ஹண்ட்ரட் அவர்ஸ் ஒரு முன்னூறு மணித்தியாலன் நான் நம்மதுக்கு அதுல செலவாக நான் அங்க படிக்கிறதுக்கு கொடுப்பேன் கேட்டேன் எழுந்த சொல்லுங்க உங்களோட த்ரீ மந்த்ஸுக்குள்ளால அப்டு ஹண்ட்ரட் அவர் நீங்க உட்கார்ந்து எங்கே ஆவது அல்லாஹ் அப்ப நான் கேட்ட சுமார் முன்னூறு மணித்தாலத்துக்கு மேல அதாவது மூணு மாசமாக சத்தமும் கேட்கதில்ல அல்லாவுடைய சிந்தனையும் அவங்களுக்கு வருது இல்ல அங்கு உண்டாக்கப்படுதும் இல்ல என்ன செய்யிருந்தாலும் ஒரு வாலிபர் முடிஞ்ச வந்தார் இருபத்தி வயசு மதிக்கத்தக்காலிபர் சொல்றேன் என்னட்டா ஓப்பனாக சொன்னார் அவர் நான் கற்றுக்காத சொல்லல பள்ளிக்குள்ள சொல்றேன் இந்தளவு தூரத்துக்கு எங்கள வாலிபருடைய மனசில் இருந்து அல்லாவுடைய சிந்தனையை இல்லாமலாக்கி இல்லாமலாக்கி இல்லாமலாக்கி பேய்ச்சு உங்களுக்கு இப்ப தெரியும் இப்ப நடந்த வாலிபரளுடைய பெரிய ஒரு ப்ரோக்ராம் நினைச்சேன் நாட்டின் மூலமாக வச்சது நாட்டால அதாவது முழு உலகத்திலிருந்தும் வாலிபரலுடைய சங்கம் வாலிபரல் வந்து பெரிய ப்ரோக்ராம்கள் நடத்தினாங்க எங்களோட நாட்டிலிருந்தும் சில வாலிபர்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க என் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் கண்ணியமான சகோதரர்களே என்னோட வாலிபர்கள் அதில் இருந்தாங்க நான் சிலவங்களுக்கு என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க நான் சொன்னேன் நான்க்கு பின்னால் அவங்க யாரையுமே பார்த்து ஒரு முஸ்லீம் சொல்கிற லெவலில் இல்லை நீங்கள் அவங்கள பார்த்து இவங்களுக்கு கொமெண்ட் கொடுப்பீங்க கொழுங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் சொல்லுவார் இவர் ஒரு ஜூண்டு அல்லது கிறிஸ்டியனு அல்லது இவர் ஒரு எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அன்பானவர்களே இப்பதான் இவங்க யோசிச்சாங்க நாங்க அங்கிருந்து செஞ்சுட்டு வர இந்த பெரிய முயற்சியை அறுநூறுக்கு பின்னால் ஆரம்பிச்சு மக்களட உள்ளே எடுத்து தூரம் போட்டுட்டு இப்ப நாங்கள் உருவாக்குவோம் என்ன உருவாக்குவோம் இந்த உலகத்திலிருந்து மனித சமுதாயத்தை அழிக்கிறது சொல்லி முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதலாவது ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சாங்க இத்தாலியில து என்ன அல்லா எடுத்து போட்டதுதான் உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் நீ யாராவது இசா தொலைக்கு போனா பார்த்துக்கோன்னு சொல்லி யாரும் வந்து சொன்னா நாங்க யாரும் பயப்பட மாட்டோம் விசா தொழிலி நாங்க போண்டிய செய் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்வோம் சொல்லுவோம் நாங்க வலது கையில குடிக்கிறோம் வலது கையில குடிக்காத இடது கையில குடினா வேலுண்ட வேண்டியதை செய்ய நான் வலது கையில குடிப்பேன் சுண்ணத்து அப்படின் தாடி இறக்குவோய் அப்படின்னு சொல்லி சொன்ன தாடி மாட்டேன் உயிர் போனாலும் இதுதான் எங்களோட உணர்வு இது என் உணர்வு அவன் என்ன தெரியுமா நீ தொலைப்போகாது போட்டான் இப்போமேட்டிக்கலி ஒரு பள்ளியில வெள்ளிக்கிழமை சரியா ஜும்மா டைம்ல பாகிஸ்தான் டீ முடியா முஸ்லீம்களை தூரமாக்குறதுக்கு வேற வழி இல்ல நான் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களுக்கு சீக்கிரான விஷயங்கள் எங்களை நாசமாக்குறதுக்கு மெயினா போட்ட சில விஷயங்கள் கண்ணியமானவர்களே இதே மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு போனா நீங்க தாடி வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு தொழில் சரிவராது சொல்றது எங்களோட முஸ்லீம்கள் இதே பகுதியில் தானே உங்களோட எங்கட கொழும்பு தான் என்னடா எங்கட மாணவர் நல்லா படித்தவர் மாஷால்லா மூலவி முடிச்சாரு அவரோட ஸ்கூலுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டார் மாஷா இல்லாம சொல்லி அந்த ஸ்கூலால் நல்ல பெஸ்ட் மார்க் எடுத்தார் எதுக்கு தெரியுமா அப்பாயின்மெண்ட்டுக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு நல்ல மார்க் பெஸ்ட் மார்க் இப்போ டிரெக்டர் இவரை கூப்பிட்டார் பார்க்குறதுக்கு இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு இப்போ டிரெக்டர் வாரார் வந்து எங்கள் ஆளை வர சொல்லுங்க உள்ளுக்கு இவர் உட்காந்துக்கிறார் எங்கள் ஆளை வர சொல்லுங்க இவர் சார் இவராடி வச்சு போட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு விளப்பம் இல்லையா நாங்கள் தானே சொல்லிக்கிறோம் இந்த தோற்றத்துல இருந்தா எடுக்கிறதுக்கு ஏலாதுன்னு சொல்லி அந்நிய நல்ல முஸ்லீம் இப்படி இருந்தா இப்படி இதெல்லாம் நீங்க செய்யலன்ற தெரியும்தானே இப்படிதான் நாங்கள் புள்ளலுக்கு அப்படி சட்டம் போடுறது சரி வராது அந்த மாணவன் என்கிட்ட வந்து அழுதான் நிலைமை பேரை சொல்வேன் நார் போய் அந்நியமான சுகோதரே இன்றைக்கு எங்களை இந்த நிலைமையே தான் பொண்ணு வந்து வச்சுரு அவனுக்கு வந்து தாடியை வெட்டுங்க வேலை கிடைக்கும் இப்ப அவன் போட்டு வந்தோமேட்டிக்கலி அவனுடைய மாத்துறான் அங்கிருந்து அங்க சொல்ற என்ன அதே அதெல்லாம் போட்டுல வந்து கிதாபுல் லிபாஸ் நாற்பதுக்கும் மேற்பட்ட முத்தூண்கள் இக்குது கிதாள் என்ிட்டு போறது கேலும் என்ன நடும்பியுடைய ஆடயத்தை நான் உடுப்பேன் அத போல நீங்க அப்படின்ற ஒரு கதைய போட்டு இன்றைக்கு உடுப்பேன் கலட்டி தாடியை வலிக்க வச்சு எங்களை தொழிலை ஒட்டும் தூரமாக்கு எங்களுக்கு யாருக்குமே சொல்லல்ல நீங்க இப்படி செய்யவான சொல்றேன் உதாரணத்துக்கு யாராவது நான் சொன்னேன் கையில குடிங்கன்னு சொன்னா பிடிக்க மாட்டோம் அதுக்கு என்ன தண்ணிமா செஞ்சான் பீரிச்சுடனே சோஸ் சோசையும் கப்பையும் கொண்டு வந்து கொடுத்தான் அங்கே எடுத்தது இப்படி அது நாங்களே தெரியாமல் இப்ப இப்படி பிடிக்கும் இவர் நின்று கொண்டு அட்டிக்கிறாரி உட்காடுறதுக்கு சட்டமும் தேடி சத்துவாவும் எடுத்தா செய்றதுக்கு நாங்க வந்துடுவோம் ஆனா எங்களுக்கு தெரியாத பின்னால் இருந்து பெரிய ஒரு பிளான் பண்ணி எங்களை உட்கார்ந்து தின்னாம நின்று கொண்டு தின்ன வைக்கிற வளர்வு கையாம தின்னாம இடது கையில தின்ன வைக்கிற ஸ்பூன் கரண்டி அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு பிரச்சனையே போடல நீங்க உங்களை கையெல்லாம் கழுகி கொண்டு கஷ்டப்பட தேவையில்ல கரண்டிய பாவீங்க அது கரண்டி அனுமதி தான் அனுமதி கரண்டி வந்து நீங்க விரல சூப்புங்க சாப்பிடறதுக்கு பின்னால விரல சூப்பி சாப்பிடுங்க இப்ப ஏன் விரல சூப்பி சாப்பிடுங்க ரெண்டு பாகத்துல ரெண்டு வால்யூம்ல ஒரு புக் அதுல நபியுடைய சுண்ணத்துல ரிசர்ச் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதுல போட்டிக்குது ஒரு சயின்டிஸ்ட் அவர் சொல்றாரு நான் ஒரு கிறிஸ்டியன் வெறுமனே இந்த முதுடைய வாழ்க்கையில சாப்பிட்டதுக்கு பின்னால கைய சூப்ப சொல்லி சொல்றாங்க ஏன் இது கையை சூப்பணும் அப்படின்ட்டு நான் ரிசர்ச் பண்ணுது ரிசர்ச் பண்ணதுக்கு பின்னால அவர் சொல்றாரு இந்த கையிலிருந்து ஒரு விதமான கெமிக்கல் ஒன்று வெளியாக தான் சாப்பிட்டதுக்கு பின்னால் அதை நல்லா விரல சூப்பக்கூடிய நேரத்துல வயிற்கு போயிட்டு சாப்பாடிக்கூடிய ஒரு நிலைமையை வெறுமனே இந்த விஷயத்தில் வாழ்க்கை பெரிய பிரச்சனை அந்த அளவுக்கு ஒரு பின்னே இவருக்கு சாப்பாடு அல்லாட ஏற்பாடு அதுக்கு பின்னால் காரணம் ஆக மாறும் கண்ணியமான சோழானவர்கள் என்ன சொல்லுவாரு என்ற எங்கள்கிட்ட இப்படிதான் சொல்றது எங்களை உட்டு தூரமாக்குறதுக்கு இப்படியான ஒரு கன்செப்டான் போடுறது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இங்க உருவாக்குறாங்க முதலாவது ஒரு என்ன சொன்னா மக்களை நா அப்பட திட்டத்தை கொண்ட்ல்தேஷன் ரெண்டாவது Agriculture Department. WHO, World Health ரெண்டாவது ட் இது முதல் முதல்ல பிளான் பண்ணி இவங்களை ஒன்று சேர்க்கறது அமெரிக்காவில் நான் உங்களுக்கு சொல்றேன் டபுள்யூ யாருந்தா இன்றைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க போங்க அல்லது இந்த வெஸ்டர் மெடிசினுக்கு போனா உங்களுக்கு என்ன சோம் இல்லை நீர் கடுப்பு உங்களுக்கு சுகர் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னா அவனுக்கு படிச்சு கொடுத்தீங்கனால இன்னும் மருந்து தான் நீங்க குடிக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் போனீங்க டெலிவரிக்கு போனீங்க ஒரு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று நீக்குது புள்ள எடுக்கணும் அதுக்குற செக் பண்ணணும் அதுக்கு பின்னால உள்ள ப்ரொசீஜர் டைம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி சொன்னாரு அதுக்கு பேலன்ஸ் முக்கியமான சப்ஜெக்ட் அப்படியே பின்னுக்கு தான் நீக்குது இந்த முன் சப்ஜெக்ட் அவங்களுக்கு விளங்கலா பின்னு கால விளங்காததுனாலதான் நான் தெளிவுபடுத்தினேன் அடுத்த பாசம் அதை பத்திய முழு டீட்டெயில நான் சொல்றேன் ஆதாரத்தோட நீங்க போனீங்கன்னா முதலாவது உங்களை எடுத்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு உங்களோட புள்ள எவ்வளவு வளர்ந்திருக்குது இதெல்லாம் பாப்பாங்க வைத்தல் அதுக்கு பின்னால மெஷினோட போடுவாங்க ஏன்னா மெஷினுக்கும் தள்ளி குடுக்கணும் நீங்க ஒரு மணி தேலமா எட்டு மணித்தேள மீந்தாலும் எட்டு மணி தேவை தள்ளி கொடுக்கணும் அந்த மெஷின் அதுக்கு தான் உருவாக்கிக்கலாம் ஒரு மெஷினோட போடுவாங்க அதுக்குன்னால செக் பண்ணிட்டு அவன் ஒரு ப்ரொசீஜர் ஒன் இன்னை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி டெப்லெட்டை என்ன செய்யுங்க ஏதாவது நடந்துருக்கு மாற்றம்னக்கா செஞ்சாரு ஒவ்வொரு டாக்டர் நீங்க அடிச்சு பாருங்க வேர் இதனுடைய இருக்கிறீங்களோ தெரியல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பாதுகாக்கிறது மக்களை வந்து பாதுகாக்கணும் ஒரு அடையாளம் தான் கொடுக்கணும் நீங்க அடிக்க என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒரு கம்புல ஒரு மலைப்பாம்பு சுத்தி கொண்டு இருக்கும் எங்களுக்கு தெரியாது தெரியாது உலகத்துக்கும் தெரியாது மறக்கிறேன் படிச்சு கொடுக்கறதும் பாருங்க நான் எவ்வளவு தெளிவா என் சொல்றேன்னா என்னோட சமுதாயம் விளங்கிக் நிறைய இடத்துல எனக்கு தடை வந்துச்சு இதை பேசவா நம்மண்டு ஆனாலும் இப்ப பேச வேண்டிய நிலைமை அதனாலதான் நான் சொல்றேன் தெளிவாக பாதுகாக்க வேண்டியவங்க போட்டிக்கிற அடையாளம் ஒரு கம்புல ஒரு பாத்தொண்ட்மளுக்கு உடனே தடை பண்ணி இருந்தாங்க பங்களாதேஷ் பகிஸ்தான் இந்தியா அங்க நேபாள் இங்க தஜிகிஸ்தான் இங்க ஸ்ரீலங்கா இங்க மால்டீவ்ஸ் இது மாதிரியான நாடுகளுக்கு தான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் எக்ஸ்பயர் ஆகிருக்கிறதுக்குரிய மருந்துகளை அனுப்பு இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மெட்டர் டெத் இன்றைக்கு குறைஞ்சிருக்குது அந்த டைம்ல நிறைய சாவுகள் விழுந்துச்சு இப்ப அந்த தாவுகள் இல்லை சொல்ற ஒரே ஒரு காரணம் வெளியில போனதுனால எங்களுக்கு நாங்க நோயாளியாக ஈக்கிறோம் உங்களுக்கு எத்தனை பேரை கொண்டு வந்து காட்டுறது கேளு ஒருத்தரை சொல்றாரு அவர்கிட்ட வந்து மூட்டுவலி இருந்துச்சு மூட்டுவழி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மருந்து குடிச்சீக்கிறாரு ஒரு வருஷம் பார்த்தா பல்லெல்லாம் ஆட தொடங்கிக்கு டாக்டர் போனா இந்த மேலிக்கிற ஏழு பல்ல கலட்ட சொல்லிக்கிறான் என்னான்னு செக் பண்ணி பார்த்தா நீங்க காலுக்கு குடிச்ச மருந்தினுடைய அவனோட பல்லுக்கு பட்டு பல்ல எல்லாம் லூஸ் ஆகும் பேசிக்கொண்டு இருந்தாரு அவர் சொன்னா அதுட தினக்கு அல்லாடக்கிறது கொலஸ்ட்ரால் எந்தும் இல்ல ஆனா இப்ப கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லி டாக்டரை சொல்றான் அதை என்னன்னு சொல்லுட கால மூட்டு கொஞ்சம் வளச்சு கொண்டு இருந்து நாம இது மருந்து எடுத்து குடிச்சேன் ஏற்படுத்த வச்சு சொல்லி மருத்துவரை தந்திக்கிறான் இன்றைக்கு மருத்துவத்தை மெடிசின் நோயாளியாக ஆகிக்கிறோம் எங்கட பாப்புலேஷனுடைய நிலைமை இப்ப எங்கே பாருங்க மைதானம் இப்ப சரி எல்லா உள்ளத்திலே அல்லாவுடைய சிந்தனையொட்டி வெளியில போயிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு எடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூறுல பாப்புலேஷன் என்ன நூறு கோடி ஆயிரத்தி ஒன்பது நூறுல ஆயிரத்தி ஒன்பது முப்பதுல ஆயிரத்தி எட்நூறுல நூறு கோடி ஆயிரத்தி ஒன்பத்தி முப்பதுல நூத்தி முப்பது கோடி பிட்வீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வருஷத்துக்குள்ளால நூத்தி முப்பது கோடி கூடுகிறது நூறு வருஷத்துக்குள்ள நூத்தி முப்பது கோடி அதிகரிச்சு ஆகிய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகும்பொழுது கோடி இந்த பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாக நாப்பத்தி அஞ்சு டூ தௌசண்ட் போர்டி பைவ் ஆகும் பொழுது 900 கோடி இவங்க போட்ட போட்டுலேஷன் சரியா வரும் 700 கோடி மக்கள் இன்னைக்கு தெரியுமா கிறிஸ்டியன் நூற்றுக்கு முப்பத்தி மூணு த்ரீ அடிப்படையில் முஸ்லிம்கள் இருபத்தி மூணு மாணவர்களே இதுதான் இந்த எண்ணூத்தி ஐம்பது கோடி பாருங்க பத்து வீதம் தான் ஒரு ஆடத்துல அதை கூட இல்லை கையில வச்சு அந்த முயற்சி தான் இந்த மீட்டிங் நடத்தினது இந்த நூறு வருஷத்துக்குள்ளால நூத்தி கோடி கோடி எப்படி கூடிருச்சு ஒவ்வொரு வருஷ வருஷம் வருஷ சொல்லிட்டு போறது ஏலும் நாளுக்கு நாள் நாள் கூடிட்டு வந்தது கோடி கூட்டம் அல இன்று வரையில எவ்வளவு அழகா நடத்தாட்டி கொண்டிருக்கிறான் இயர்ஸ் இந்த உலகத்துக்கு சில சயின்டிஸ்டுடைய கருத்துப்படி அன்றிலிருந்து இன்று வரையில கடல்ல தரையில சொல்லி எல்லா இடத்திலையும் எல்லாம் கால எந்த குறையும் இல்லாம சாப்பாட கொடுத்து ஏற்படல மீன்கள் எல்லாம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு நாங்கள் வரல மனிதர்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு கடைக்குள்ள போறும் போகல ஆனா இவன் பயம்புள் தாற்றான் எங்களுக்கு இந்த பூமி அலகா இயங்கிறதுக்கு மக்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்செப்ட ஒரு தியரிய போட்டான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதுக்கு பின்னால ஏற்பட்ட விளைவுதான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ண தொடங்கி முடிவுல இவங்க சொன்னாங்க இந்த பூமியில் இவ்வளவு மக்கள் இருக்கிறதுக்கு கேளாது வரக்கூடிய நேரத்தில் கோடி ஐம்பது கோடி மக்கள் தான் உலகத்தில் இருக்கிறது அவன் முடிவு செஞ்ச செய்யலாம் அரிக் பிரியங்கா டாக்டர் அரிக் பிரியங்கா சொல்லி டெக்டாஸ் யூனிவர்சிட்டியில பயாலஜி அதாவது கெமிஸ்ட்ரி சம்பந்தமான முக்கியமான ஒரு லெக்சர் அமெரிக்கா டெக்டாஸ் பேரையும் அவன் முக்கியமான ஒரு மனிதன் யுனை டாக்டர் பிரியங்கா அவன் சொன்னான் ஹியூமன் ஆயரஸ் ஆடு மாடு ஒட்டங்கள் அல்ல நானும் நீங்களும் வைரிகள் இவங்களை அழிக்கிறது ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாயம் கடமை எல்லாரும் சேர்ந்து இவங்களை அழிக்கோணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கட்டுரை ஒன்றை எழுதி யூஎன் முன்னால சமர்ப்பிச்சான் அந்த சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த யூ என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆக்கினான் ஒன் என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியாக்கினான் முன்னூறு பக்கத்துக்கு அது வந்து என்னட கைக்கெல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்கிற மாதிரி செய்யல அவங்களுக்குள்ளாலதான் வெச்சு இருந்தது அதை வெளியில போட்டு விட்டுட்டான் பேசாதுக்கு காலை பிடிச்சாங்க அல்லாஹு இதை நீங்க பேசவான இருந்தவங்களுக்கு தெரியும் ரேடியோல பேசுறதுக்கு ஏன்டா இது உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி காலை புடிச்சுக்காக வேண்டி பே அப்படின்னு சொல்லிருந்து முக்கியமான மட்டத்தில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த இதுலதான் முழுக்க முழுக்க டீப் பாப்புலேஷனுடைய சனத்தொகைய அமுல்டுத்திக் கொண்ட ஒரு முக்கியமான நோயாளியாக்கி எங்குளை புள்ள தெர்றதுக்கு இயலாத ஒரு நிலைமையை உண்டாக்கி முழுக்க சனத்தொகையை குறைக்க இது இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துல இப்ப இருக்கிற அந்த பாப்புலேஷன் குறையணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இது இருபது வருஷத்துக்கு முன்னால போடப்பட்ட திட்டம் இன்னைக்கு அமெரிக்கா நார்வேல கனடாலும் எங்கெங்க எத்தனை குறைச்சிக்கிறான் அப்படின்றது முழுக்க தெளிவான முறையில் ரிப்போர்ட்ல தெளிவா போடப்பட்டிருக்கு நாட்டுல ஒவ்வொரு இடத்திலிருந்து மக்களை குறைச்சு இதுல நூத்தி அறுபத்தி எட்டு நாடுகள் மாட்டிப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா முஸ்லீம்கள் யாருக்குமே தெரியாது பெண்களுக்கும் தெரியாது ஆண்களுக்கும் தெரியாது கண்ணியமான அன்பானவர்களை அஞ்சு மணி ஆவிற்சி இதனுடைய மிக முக்கியமான அந்த பின்னால் பகுதி பெண்களுக்கு என்ன அநியாயம் செய்யறாங்க ஒருவர் இந்தியாவில் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது நாம் இருவர் எழுதி நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் போட்டுக்கிறோம் அந்த நிலைமையை கொண்டு வந்து வச்சுக்கிறது இதுல இப்படியான முயற்சியில் நடந்துட்டு போகுது இஸ்லாம் இத பத்தி என்ன சொல்றது சர்வசாதாரணம் ஏழுமா இன்னைக்கு லூப் பாவிக்கிறது கேளுமா பெண்களுக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமா அசில் செய்யறது வேற வேற அதாவது புள்ளைய இன்றைக்கு உண்டாகாம என்னென்ன செய்யலாம் வாலிபரல் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க எல்லாத்திலா அல்லாஹ் வாரமாசம் தெளிவான முறையில இந்த தலையங்கத்துடைய முக்கியமான விஷயங்களை நான் விஷயம் இல்லை வார மாசம் எல்லா கால நாடினா உங்களுக்கு தெளிவான முறையில் நான் ஆதாரத்தோட அந்த விஷயங்களை சொல்றேன் கண்ணியமான ஒரு இருந்து நீங்க இந்த விஷயத்துல கவனமாக எரியல எந்த அளவுக்குண்டா நாங்கள் அடிக்கிறோமே பெர்ஃப்யூம் பெர்ஃப்யூம் சந்தோஷமா மணக்கிறதுக்கு அடிச்சுட்டு போற அந்த பர்ஃபியூம் இந்த பர்ஃபியூம்லையும் பர்ஃப்யூமிலையும் ஆன்மீனத்தை குறைக்கிறதுக்கு சில கெமிக்க போட்டிக்கிறேன் இது இதக்கிட்ட கொஞ்சம் நான் அட்வான்ஸ் ஆகி சொல்கிறேன் நேற்று வீரகேசரி பேப்பர் எடுத்து படிங்க நான் அந்த மெசேஜை அனுப்பிக்கிறேன் இந்த பேக் லீகிள் மெசேஜ் பல்லு தீட்ட தூதேஸ்டில் ஆன்மீனத்தை கெமிக்கலை போட்டிக்கிறேன் பல்லு தீற்ற தூத் பேஸ்ட் நீங்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறோம் நேற்று லீகி அதை எப்படியா நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுல போகிற போரத்துக்கு போறாங்க போண்ட வியூஸுக்கு தானே போன வியூஸ் அது போடுறதே கலசம் தானே சரியா இப்படிதான் போனை போடுறோம் இங்க ஜுப்பா போடுறதுல ஜுப்பான்னா கொஞ்சம் பரவாயில்லை இங்கிட்ட பாதுகாப்பா இருக்கும் சரியா போன மாச ரிப்போர்ட் எடுத்து பாருங்க எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லை செக் பண்ணி பார்த்தா அவங்க போனை பாவிக்கிறது அந்த வியூஸ் வந்து படுறதுனால ஆன்மீகம் இல்லா போயிடுச்சு அதுக்கு ஒரு விதமான உடுப்பை தயாரிக்குது அந்த போனை நீங்க போட்டாலும் படாம்பிக்கிறது உடுப்புக்குள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த பெல்ட வைப்பான் அதை உண்டாக்குறதுக்காகவே ஏமாத்தம் தான் நாளுக்கு நாள் ஏமாத்தம் தான் கண்ணியமான சோர்ல அன்பானவர்கள் சுங்கத்தை விட்டு எப்ப நாங்க வெளியில போவோமோ எல்லா விதமான மோசமும் எல்லா விதமான நாசமும் எங்களை வந்து சேரும் அல்லா உத்தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானா எல்லா நிலையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தல் நிலைமைகளை பாதுகாத்து நல்ல ஆரோக்கியமான இடேற்றமான சல்லல்லா அல்ல சுண்ணத்துல நூத்துக்கு நூறு பின்பற்றக்கூடிய உன்னுடைய கட்டைகளை நூத்துக்கு நூறு எடுத்து நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக ஆக்கி மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஆக்கிவை அவனா இல்லாஹி ரொம்ப